அன்புக்கு மாதிரியான ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு அன்பா வம்பா கம்யூனிட்டி கம்யூனியன் வித் அவுட் ஒன்றியோவான் நான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் இருபத்தி வசனம் வரை வாசிக்கிறேன் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறினால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரளினதுனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பதிமூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இஃப் யூ லவ் ஒன் அனதர் பை திஸ் men will know that you are my disciples இன்றைய சபைகளிலே உபதேசத்திலே பெரிய ஆர்வம் ஊழியத்திலே பெரிய விறுவிறுப்பு இதை பற்றி குறைவாக சொல்ல ஒன்றுமில்லை ஆனால் இல்லாத ஒன்று இருக்க வேண்டிய ஒன்று அதுதான் அன்பு அன்பு இல்லை ஒரு வேளை சொல்ல வேண்டுமானால் வம்புதான் ஜாஸ்தியாக இருக்கிறது ஐக்கியங்கள் என்று சொல்லுகிறோம் ஐக்கியம் இல்லை கம்யூனிட்டிஸ் வித் அவுட் கம்யூனியன் ஃபெலோஷிப்ஸ் வித் அவுட் அன்புக்கு மாதிரி ஏசு கிறிஸ்து தான் பேராசைக்காரரான யாக்கோபும் யோபானும் ரெண்டு பேரும் அவர்கள் ஒருவர் எனக்கு இடது பொருள் உட்காரனோ சொல்லி பெரிய ஆசை பலமற்ற பேதரு தண்ணீரை போல தலைமையின கொஞ்சம் கூட ஒரு நிலையால் இருக்க முடியாது பலமற்ற ஒரு பேதரு பணப்பித்தன் யூதாசு பணம்னா எதையும் செய்வானவன் தாம் பிடிக்கப்பட்ட போது ஓடிவிட்ட சீடர்கள் அத்தனை பேரையும் அவர் தனக்கு சிநேகராக நண்பராக கடைசி வரை அவர்களை நேசித்தார் அப்படியானால் எவரையாவது எக் காரணத்தை இட்டாவது நமக்கு நியாயம் உண்டா நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் மற்றவர்களிடம் அன்பாயிருங்கள் அன்பு காட்டுங்கள் என்பதே இயேசுவின் கட்டளை எதற்காக நாம் சபைகளாக கூடி வருகிறோம் அன்புக்கும் நற்செயல்களுக்கும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவே ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்பதே ஆதி முதல் நாம் கேள்விப்பட்ட முதற் செய்தி எனவே பிரியமானவர்களே ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் பிறர் செய்த குற்றங்களை முயற்சி எடுத்து மறப்போம் பிறருடைய பலவீனங்களிலே அவர்களை தாங்குவோம் பிறருக்கு கனிவான ஒரு ஹயத்தோடு உண்மையான ஒரு மனதோடு புத்தி சொல்லுவோம் அவர்கள் சோர்ந்திருக்கும் பொழுது அவர்களை நாம் ஊக்குவிப்போம் யாரும் எனக்கு இல்லையா என்று சொல்லுகிறவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம் கடவுளுக்காக காரியங்களை செய்கிறவர்களை நாம் பாராட்டுவோம் ஒருவருக்காக ஒருவர் நாம் பிரார்த்திப்போம் தேவ பிள்ளைகளிடம் இவ்விதமான அன்பு மாயமற்றதாய் உண்மையாகவும் உத்தமமானதாயும் இருக்க வேண்டும் பாரபட்சம் கூடாது மறுபடியும் நான் அழுத்தி சொல்லுகிறேன் சபைகளிலே பாரபட்சம் கூடாது அது ஒரு பெரிய பாவம் செல்வந்தரோடு ஒட்டிக்கொள்ளுது கொஞ்சம் பணக்காரங்க கல்ஃப் போயிட்டு வந்தவங்க பாரின் போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் வசதியானவங்கன்னா அவங்கள ஒட்டியே அவங்க பின்னாலே அலையிறது இது விபச்சாரம் கொலை போன்ற பாவங்களைப் போலவே பாதகமானவை அதை எப்படி பிரத சொல் இரண்டாம் தி ஆயும் முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள் அதில் குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்றை வாசிக்கிறேன் நம்மை திடுக்கிட செய்யும் பாரபட்சம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அதாவது பணக்காரன் ஏழை வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் செல்வாக்குள்ளவன் சாதாரண மனிதன் இப்படி என்று சொல்லி நீங்கள் சபையிலே பாரபட்சம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள் எப்படி எனில் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான் அது ஏன் அவ்வளவு பெரிய பாவம் சொல்றான் எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றம் இருப்பான் அதற்கு எடுத்துக்காட்டு ஏன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார் ஆகையால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தால் நியாய பிரமாணத்தை வீழினவன் ஆனால் அதே விதமாக விபச்சாரமும் செய்யாமல் கொலையும் செய்யாமல் நீ பாரபட்சம் காட்டிக் கொண்டிருந்தால் நீயும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெரிய குற்றவாளி பாரபட்சம் என்பது களரிடம் இல்லாத ஒரு காரியம் தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி வித் காட் காட் எஸ் காட் நோ ரெஸ்பெக்ட் பார் பர்சன்ஸ் அவருடைய ஆவிய பெற்றிருக்கிற நாமும் கூட பணக்காரன் ஏழை பெரியவன் உயர்ந்தவன் செல்வாக்குள்ளவன் சாதாரணவன் என்று சொல்லி நமக்குள்ளே பிரிவினைகளை காட்ட காட்டினால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார் இந்திய திருச்சபையிலே உள்ள இன்னொரு சாபம் என்ன தெரியுமா சாதி பிரிவினை நூற்றாண்டெல்லாம் கொண்டாடுகிறோம் எங்கள் திருச்சபை ஆரம்பித்து எங்களுடைய ஆலயம் ஆரம்பித்து நூற்றாண்டு இருநூற்றாண்டு எல்லாம் கொண்டாடி பெருமை அடித்துக் கொள்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சபைகளில் தான் அநேக சபைகளில் நான் துக்கமாக நான் அதை கண்டிருக்கிறேன் சாதி உணர்வு தலைவிரித்தாடுகிறது சாதி பிசாசு இதை குறித்து பிரசங்கிகளும் பேசாமல் வாயை ஒட்டி வைத்திருக்கிறார்கள் ஏனோ கிறிஸ்துவுக்கு நாம் யாவரும் ஒன்றாயிருக்கிறோம் அல்லவா யூதரும் புறவினத்தாரும் தென்றுருவோம் வளத்துருவோம் போல அவர்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது யூதன் ஒரு சமாரியனையோ ஒரு புறவினத்தாரையோ நான் என்று சொல்வோம் அப்படிப்பட்டவர்களை கூட சிலுவையினாலே நடுவிலே இருக்கிற பகைச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார் யூதனும் யூதன் அல்லாதவனும் திருச்சபைக்குள் ஒன்றுபோல் வரமுடியுமானால் முடியுமானால் என்ன நாடாரு பிள்ளமாறு இதெல்லாம் என்ன பேச்சு எஸ் சி எஸ்டி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி யூதன் இல்லை கிரேக்கன் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கெல்லாம் எல்லாரும் புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் புது படைப்பா இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான சத்தியம் இன்னும் சில விசுவாசிகள் என்ன தெரியுமா ஆவிக்குரியவர்களை மட்டும் ரொம்ப ஹோலி ஹோலி பரிசுத்தமா இருக்கிறவர்களை மட்டும் தான் ஐயோ பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆண்டுவர் அப்படியா ஆன்மீக நாட்டம் கொண்ட மரியாதை மட்டுமல்ல வீட்டலுவாக கவலைப்பட்ட மார்த்தாலையும் நேசித்தாள் மரியாலையும் மார்த்தாலையும் அவருடையங்களில என்ன இருக்கிறது நமக்கு சொல்ல முடியாது அவள் வெளியே நடக்கிற நடை செய்கிற வேலைகளை வைத்து நாம் யாரையும் கணக்கு போட முடியாது தவறும் சகோதரரை நாம் மிகவும் கரிசனையோடு நாம் தூக்கிவிட வேண்டும் நாமும் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது திரும்பி வரும் பின்மாற்றக்காரருக்கு உட்கார்ந்து கணக்கு கேட்கக்கூடாது என் மகன் மறித்தான் வந்துவிட்டான் வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷப்படுவோம் நடனம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தந்தை உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் பலமற்றோரை அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாக நாம் கணிக்க கூடாது அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் பாசத்துடன் யாவரையும் அணைக்க வேண்டும் முக்கியம் பாசம் வேண்டும் ரெண்டு ஆசாபாசம் ஆசாபாசம் வேண்டும் அப்பொழுதுதான் இருக்கிறவர்கள் திடப்படுவார்கள் இல்லாதவர்கள் உள்ளே வருவார்கள் தேவையில் இருக்கிற சகோதரருக்கு பொருள் உதவி செய்வதே நடைமுறை அன்பு உன் சகோதரனுக்கு வஸ்திரம் இல்லை என்றால் நீ நீ போய் நல்லா எப்படியாவது நீ தூங்கு நான் உனக்காக ஜவ்மணி கட்டுறேன் நல்லா ஓமாரு அப்படின்னு சொல்லி ஜவணி ஆசீர்வாதம் அனுப்புற ஷர்ட் இருந்தா ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்து அனுப்பணும் ரெண்டு பிளாங்கெட் இருந்தா ஒரு பிளாங்கெட்டை கொடுக்கணும் இதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம் இன்னும் சில சகோதரர்கள் என்று சொன்ன உடனே தங்கள் சபையினரை மட்டும் தங்களுடைய சபை பிரிவினரை மாத்திரம்தான் அவர்களுடைய நம்ம பிரதர் நம்ம சிஸ்டர் என்று சொல்லுவார்கள் பிற சபைகளை சேர்ந்தவர்களும் ஒரே பிதாவுக்கு பிள்ளைகளாயிருக்கால் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் அவர்களும் நம்முடைய சகோதரிகள் தான் விண்ணுலையில் அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்க போகிறோமே ஒரு வருஷம் நித்தியமா இருக்க போகிறோம் எனவே உள்ள பிற உள்ள பிரசுத்தவான்கள் சகோதர சகோதரிகளோடு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஒத்துழைப்பு கொடுங்கள் பிரிந்த வாழ்வு என்ற பெயரில் ஒதுங்கி வாழுதல் தவறு இந்த நேம் ஆஃப் செப்பரேஷன் தனித்த நிற்பது கேடு ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் மலை மீதுள்ள ஒரு நகரமாகவும் நம்ம இருக்கும்படி நம்ம அழைத்து இருக்கிறார் நம்முடைய உப்பு சாரமற்று போகக்கூடாது நம்முடைய வெளிச்சம் வங்கி போகக்கூடாது மலை மீதுள்ள நகர் இடிந்து போய்விடக்கூடாது மற்றவர்களுக்கு நாம் தான் வழிகாட்டி நான் தான் அவர்களை நடத்தி சென்று இதுவல்லவோ சபை இப்படி அல்லவோ சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தலை நமிருந்து எல்லாருக்கும் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே சரஸ் ஒவ்வொருவருக்கு ஒருவர் பரஸ்பர அன்பிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு இயேசு சொன்னார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் வாழ்க்கை அல்ல வெள்ளச்சட்டை போட்டதுனால அல்ல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளோர்களா இருந்தால் அதினால் நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து Impact. அதை திரும்ப செய்யும் ஆண்டவரே கத்தாபே திருச்சபைகளிலே எவ்வளவு பிரிவினைகள் உடைந்து உடைந்து உடைந்து பெருகுவதற்கு பதிலாக பெருக்குவதற்கு பதிலாக வகுத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே சாதி பிரிவினைகள் ஏற்ற தாழ்வுகள் அந்தஸ்தின் அடிப்படையிலே ஒருவர் பாரம்பட்சமாய் நடத்துவது பணக்காரர் ஏழை என்ற எண்ணங்கள் படித்தவர்கள் படியாதவர்கள் என்கிற அபிதமான பாரபட்சியம் ஆண்டு வரை இவை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி அடியோடு எங்கள் சபைகளை விட்டு அகற்றிவிடும் ஆண்டவரை திருச்சபைக்குள்ளே ஆதி நாட்டிலே காணப்பட்ட அன்பின் பெருக்கு வெள்ளமாய் ஓடட்டும் ஆண்டவரை இதனால் எங்கள் சுற்றி உள்ள சமுதாயங்கள் இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டு உங்களுடைய கிராமத்தை வகிமைப்படுத்தட்டோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே Oh my